ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அப்துல்லாஹிபின் மசூத் ரதியில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னை அழைத்து செல்லப்பட்ட மெஹராஜில் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நான் சந்தித்தேன் அப்போது இப்ராஹிம் நபி அவர்கள் உமது சமுதாயத்தினருக்கு என் சலாமை கூறுவீராக சொர்க்கம் மனமிக்க மண் சுவையான நீர் என அது விசாலமான சமவெளி பகுதியாகும் ார்கள் என நபி அனிசல்ல அவர்கள் கூறினார்கள் மூன்று நான்கு ஆறு இரண்டு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்